வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனா செல்வத்தை உண்டாக்காமல் அதை அனுபவிப்பதற்கு உரிமை கிடையாது ஆம் செல்வத்தை உண்டாக்காமல் அதை அனுபவிப்பதற்கு உரிமை கிடையாது என்கிறார் பெர்னாட்சா நன்றி வணக்கம்